பாடம் பத்து நல்லது செய்ய வேகப்படுத்துதல் நல்லது செய்ய தூண்டுதல் நல்லது செய்ய நீங்கள் முண்டுங்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் பக்கமும் விரையுங்கள் அதன் விசாலம் வானங்கள் பூமி அளவுக்காகும் இர எச்சமுடையோருக்கு அது தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம்